நட்டினையின் எழுபத்தி நான்காவது அறிவம் மஞ்சள் தலை பதிவிற்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் விளையாட்டு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும் நம்மளோட பள்ளி நாட்களில் விளையாட்டு நேரம்னாலே ஒரு கொண்டாட்டம்தான் இல்லைங்களா சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும் மேலும் நாமளும் இன்றைய சூழ்நிலையில் விளையாட்டை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பிரதானப்படுத்த பெரும் முயற்சி செய்கிறோம் மொபைல் ஃபோன் லேப்டாப் போன்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்களால் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிட்டு வருதுங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க ஆனாலும் விளையாட்டுக்கு இன்றைய குழந்தைகளிடையே ஆர்வத்தை கண்டிப்பாக உருவாக்கணுங்கிற ஒரு விண்ணப்பத்தோட இந்த வார தகவல்ல எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா எந்த ஒரு விளையாட்டை எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கு சில நடைமுறைகள் அவை நடக்கிற இடங்கள் இதெல்லாம் ஒரு முக்கியம் சில விளையாட்டுகள் உள்ளரங்கத்துலையும் சிலது தண்ணீர்லையும் சிலது வெளி அரங்கத்துலேயும் நடக்கிறது உண்டு அடுத்ததாக விளையாட்டு போட்டிகள்லேயும் மாவட்ட அளவு மாநில அளவு தேசிய அளவு மற்றும் உலக அளவில் பல்வேறு தரப்பட்ட அணிகளோட போட்டி போட்டு வெற்றி பெறுறது மிகவும் சந்தோஷமான விஷயம் யார் அணி அல்லது யார் சாம்பியன் என்கிறதுல தீர்மானிக்கிற போட்டிகளாக இது எல்லாமே அமையும் அப்படியே ஒரு வெளி விளையாட்டு அரங்கத்தில் தகுதி பெற்ற பல்வேறு உலக நாடுகள் பங்கேற்கிற உலகக்கோப்பை விளையாட்டை பற்றி தான் நாம இந்த வாரம் நம்ம அறிவம் அஞ்சல் தலையில் பேசி தெரிஞ்சிக்க போகிறோம் அந்த விளையாட்டு போட்டி தான் ஒடிசா மாநிலத்தில் நடந்துட்டு வர்ற பதினான்காவது ஆண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி ஆண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி முதன் முதலா தொடங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பெண்களுக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி தொடங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்த உலகக்கோப்பை போட்டிகளை முன்னின்று நடத்துறது எஃப்ஐஎச் அழைக்கப்படுற சர்வதேச ஹாக்கி பெடரேஷன் அதாவது இன்டர்நேஷனல் ஹாக்கி பெடரேஷன் அமைப்பு உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நடக்க பிரதானமான காரணமாக அமைஞ்ச நாடு பாகிஸ்தான் தான் அந்த நாட்டோட ஏர் மார்ஷல் நூர் கான்கிறவரோட முழு முயற்சியினால்தான் இது தொடங்கப்பட்டது அவர் ஆயிரத்தி கொடுத்த ஒரு யோசனையோட பலனாக தொடங்கினது தான் இந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி பெல்ஜியம் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் நடந்த ஹாக்கி கவுன்சில் கூட்டத்தில் இந்த யோசனையை வந்து அங்கீகரிச்சாங்க அதை தொடர்ந்து அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் வருடம் உலகக்கோப்பையை தீர்மானமும் செஞ்சாங்க எந்த நாட்டில் இந்த போட்டிகளை நடத்தலாங்கிற தீர்மானிக்கும் பாகிஸ்தான்லயே நடக்கலாம்ட்டு முடிவும் செஞ்சாங்க ஆனால் அந்த தீர்மானத்துக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பிச்சு ஏன்னா அந்த சமயத்தில் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கிழக்கு பாகிஸ்தான்னு அழைக்கப்படுற பங்களாதேஷில் போர் நடந்துட்டு இருந்தது இதன் காரணமா, பாகிஸ்தானில் நடக்க தீர்மானிக்கப்பட்ட போட்டிகளில் இந்தியாவை அனுமதிக்க பாகிஸ்தான் நாடு தயக்கம் காட்டுச்சு சர்வதேச ஹாக்கி ஃபெடரேஷன் தகுதியான எல்லா நாடுகளும் பங்கேற்கணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க அதனால் ஹாக்கி ஃபெடரேஷன் எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்கிற ஒரு நடுநணையான நாட்டில் இந்த போட்டிகளை தொடங்கலாம்ட்டு முடிவு செஞ்சு ஐரோப்பிய நாடான ஸ்பெயினோட தலைநகரான பார்சிலோனாவில் நடத்துனாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த உலகக்கோப்பை போட்டிகளில் பங்கேற்க கட்டுப்பாடுகள் அவ்வளவா இல்லைங்கிறது தான் உண்மை பத்து உலக நாடுகள் தான் அந்த போட்டியில் பங்கேற்றுக்கிட்டாங்க இதனால் வர ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகளில் மிக குறைந்த அணிகள் பங்கெடுத்துக்கிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த உலகக்கோப்பை தான் ஹாக்கி உலகக்கோப்பையை வடிவமைச்சவர் பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த பஷீர் மொஜித்துங்கிறவர் முதல் மூன்று உலகக்கோப்பைகள் இரண்டு வருட இடைவெளியில் நடத்தினாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஐரோப்பிய நாடான நெதர்லாண்ட்லையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆசியாவை சேர்ந்த மலேசியாலையும் நடத்துனாங்க அதுக்கப்புறம் மூன்று ஆண்டுகள் இடைவெளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நாடான அர்ஜென்டினால நடத்துனாங்க ஒலிம்பிக் போட்டிகளுக்கும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கும் சில சமயங்களில் இடையூறு வர்றதை தடுக்க உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியை நான்கு வருட இடைவேளியில் நடத்த தீர்மானித்து அஞ்சாவது உலகக்கோப்பை போட்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்தியாவில் நடத்தினாங்க அப்போ இருந்து இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளுக்கிடையே இந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடக்கிற மாதிரி அமைஞ்சது முதல்ல பத்து நாடுகளே பங்கேற்ற உலகக்கோப்பை போட்டிகளில் பங்கேற்கறத்துக்கு தகுதி சுற்றுங்கிற ஒரு முறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு ஒரு தீர்மானம் மூலமா தொடங்க ஆரம்பிச்சாங்க இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த போட்டிகள்ல பதினான்கு நாடுகள் பங்கேற்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த போட்டியில்தான் பதினாறு நாடுகள் பங்கேற்றாங்க இதுதான் அதிக அணிகள் பங்கேற்ற உலகக்கோப்பை போட்டி உலகக்கோப்பை தொடங்க காரணமான அதே சமயத்தில் முதல் உலகக்கோப்பைய நடத்த தவறவிட்ட பாகிஸ்தான் நாட்டுக்கு அந்த அதிர்ஷ்டம் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு போட்டிகள் பாகிஸ்தான்ல நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற பதிமூன்று உலகக்கோப்பை போட்டிகள்ல பாகிஸ்தான் நாடுதான் அதிகபட்சமா நான்கு முறை இதை ஜெயிச்சிருக்காங்க நெதர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் மூணு முறையும் ஜெர்மனி இரண்டு முறையும் இந்தியா ஒரு முறையும் இந்த கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க தன்னோட முயற்சியினால தொடங்கப்பட்டு தன்னோட நாட்டில முதல் உலக கோப்பைய நடத்த முடியாத ஆதங்கத்தை பாகிஸ்தான் நாட்டோட அஞ்சல் துறை அழகா ஈடுகட்டினாங்க ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி பாகிஸ்தான் நாட்டோட முயற்சியை பெருமைப்படுத்த இருபது பைசா மதிப்புள்ள அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க அதுதான் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி சம்பந்தமாக வெளியான முதல் அஞ்சல் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு மலேசியா அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்தியாவில் நடந்த உலகக்கோப்பை போட்டியை பெருமைப்படுத்த அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அதே சமயத்தில் அந்த உலகக்கோப்பையை வென்ற பாகிஸ்தானும் அஞ்சல் தலையை வெளியிட்டது சிறப்பாக அமைஞ்சது இன்னொரு ஆச்சரியம் ரெண்டாயிரத்தி பதினாலில் உலகக்கோப்பை போட்டி நெதர்லாண்டில் நடந்தது ஆஸ்திரேலியா நாடு இந்த உலகக்கோப்பையை வென்றாங்க ஆனால் இதை சிறப்பிக்க அதில் பங்கெடுத்துக்கிட்ட பெல்ஜியம் நாடு அஞ்சல் தலை வெளியிட்டு அஞ்சல் தலைங்கிறது உலக நாடுகளை உலக மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு பாலமாக அமையுதுங்கிறது நிரூபணமாச்சு உலகக்கோப்பை சம்பந்தமாக அதிகமாக அஞ்சல் தலை வெளியிட்ட நாடு பாகிஸ்தான் இது உலகக்கோப்பைக்கு பாகிஸ்தான் நாடு செய்யற மரியாதையாகவே சொல்லலாம் இந்தியா மற்றும் மலேசிய நாடுகள் ரெண்டு முறை அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க மூணாவது முறையா இந்தியா இப்போ ஒடிசாவில் நடந்துட்டு வர பதினான்காவது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியை சிறப்பிக்க அஞ்சு அஞ்சல் தலைகளை நவம்பர் இருபத்தேழாம் தேதி வெளியிட்ருக்காங்க கடினமான போட்டிகளில் வெற்றிங்கிறது இனிப்பாக அமையும்ங்கிறத சொல்லி நற்றினையோட அறிவம் அஞ்சல் தலையில் வரும் வாரம் வேறொரு அஞ்சல் தலை தகவலோடு நம்ம பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்